தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஐந்தாவதாக திகழ்பவர் விரண்மீட்ட நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் மலை நாடான சேர நாட்டில் மிக சிறந்து விளங்கும் பழமையான ஊர் செங்குன்றூர் ஆகும் இவ்வூரில் வேளாளர் குலத்தில் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறன்மேட்டார் எனும் பெரியார் அவதரித்தார் அவர் சிவபெருமானுடைய திருவடிகளிடத்தில் பற்று கொள்வதை தவிர வேறு ஆசைகளை ஒழித்தவர் சிவனடியார்களிடத்தும் பேரன்பு கொண்டவர் சிவனடியார்கள் வணங்கிய பின்னரே சிவபெருமானை வணங்க செல்வார் ஒரு சமயம் விறன்மேட்டார் திருவாரூரை அடைந்து தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்து கொண்டிருந்தார் அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கிருந்த சிவனடியர்களை வணங்காமல் ஒருபுறமாக ஒதுங்கிச் செல்வதை விரண்மீட்டார் கண்டார் உடனே மனம் பருந்தி அடியார்களை வணங்காமல் செல்லுகின்ற வன் தொண்டன் சிவனடியர்களுக்கு புறம்பானவன் அவ்வாறே சிவபெருமானுக்கும் புறமானவன் என கூறினார் இதனை கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் விரண்மீட்டார் அடியார் நெடுத்துக் பக்தியின் உறுதியை அறிந்து வியந்தார் அதே வேளையில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை என்னும் திருப்பதிகத்தினை பாடி திரு கூட்டத்தை தொழுது அணைத்தார் சைவ நெறியை பலகாலம் பாதுகாத்து திரு தொண்டு வந்த விரண்மேட்டார் அதற்கு திரு திருவருளின் துணையினால் கனநாயகராகும் நிலையனை பெற்று பின்பு இறைவன் திருவடி நிழலின் கீழ் விளங்கினார் இதன் பிறகு நாயனராக போற்றப்பட்டார் இவரது வரலாற்றால் சிவ என அவர் பெருமையை அறிய முடிகிறது அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் சிவாலயத்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில்த்தில் அ அ அ அ அ செய்வோம் சிவனடியார்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்வோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்